நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினியின் கதை சொல்லும் நிதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் வா வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டத்து தாங்கிறது இப்படின்னு மனிதர்கள் கஷ்டத்தை பத்தி புலம்புவோம் ஆனா இங்க ஒரு வித்தியாசமான ஆளுத்தவங்க புலம்புறாங்க தங்களுடைய கஷ்டத்தை பத்தி இங்க நம்மள்ட கூறதுக்காக வந்திருக்காங்க வாங்க யாருன்னு பாக்கலாமா அவங்கதாங்க அவங்க வீட்டுல ஒரு பசு இருக்குதான் அந்த பசுக்குள்ளார இந்த பசுவோட வயிற்றுக்குள்ளார இந்த பால் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாங்களாங்க இந்த அங்கம்மா என்ன பண்ணாலா முத பால வந்து வீசி ஒரு பாத்திரத்துல எடுத்து சுட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களாங்க பாலுக்கு ஒரே வருத்தம் நம்ம பசுட வயிற்றுல இருக்கும்போது ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தோம் இப்படி நம்மள வந்து பிரிச்சு பாத்திரத்துல வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி அங்கம்மா மேல பெருக்க கோவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்திலேயே வச்சிருப்பான்னு பாத்தா திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அடுப்புல வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டாலங்களாங்க இந்த பாலுக்கு சூட ரொம்ப தாங்க முடியல ரொம்ப தாங்க முடியாம பொங்கிடுச்சு அத பொங்கனதை பார்த்ததும் அங்கம்மா வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க சரி இப்பா இதோட நம்மள விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்து இருந்துச்சாந்த பால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா ஆரி போனதுக்கு அப்புறம் புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா அத பாலோட சேக்கரா அங்கம்மா சேத்த உடனே என்னடா இது புது தண்டனையா இருக்கு இது அடுத்த விதமான கஷ்டமா என்னடா இப்படி நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த பாலு பொலம்புதுங்களாம் சரி என்ன இப்படிதான் கலந்துட்டாங்களே இப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பார்த்தா எனக்கு பேரு வந்து தயிருன்னு வச்சிட்டாங்க என்ன ஒரே ரொம்ப கெட்டியமா ஆக வச்சு எனக்கு பேரு தயிருன்னு சொல்லிட்டாங்க சரி இதோட விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த அங்கமா எனக்கு விடவே இல்லைங்க அவ என்ன பண்ணா ஒரு பெரிய மொத்த எடுத்து வச்சு என்னை போட்டு கடை கடன் கடைஞ்சி என்ன ஒரு வழிய ஆக்கிட்டாங்க ஒரு வழி என்ன மோராவும் வெண்ணியாவும் பிரிச்சு எடுத்துட்டாங்க சரி இதோட என்னோட கஷ்டம் முடிஞ்சிரும்னு நானும் நினைச்சு சந்தோஷமா இருந்து இதை கொஞ்சோண்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கலான்னு பார்த்தா எனக்கு வெண்ணன்னு பேர வச்சு அதங்க பட்டர்னு சொல்லுவாங்களே இனிமேலாவது என் வாழ்க்கை பெட்டரா இடாதா அப்படின்னு நான் எங்கிட்டு இருக்கும்போது என்னை கொண்டி போயி அடுப்புல திரும்பவும் வச்சு வானல்ல போட்டு என்னை உருக்கி நெய்யா அந்த அங்கம்மா சரி இந்த மாதிரி ஆக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப தாங்கவே முடியல அதுக்கப்புறம் அப்பாடா இப்பதான் ஒரு வழியா வந்துருக்கேன் அங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிதுங்க பார்த்தா பஸ்ட் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அடியே லட்சுமி எப்படி வந்த ஊர்ல இருந்து அப்படின்னு கேக்குதுங்க உன்னே கேட்டதுக்கு அப்புறம் இப்பதாக்கா நான் வரேன் சரி நல்லா இருக்கியா சரி அப்புறம் உங்க ஊர்ல அரை லிட்டர் பால் எவ்வளவு வில விக்குது அப்படின்னு கேக்குறான் அந்த பொண்ணு எங்க ஊர்லயாக்கா இருபது ரூபா வைக்குதுக்கா அரை லிட்டர் பால் அப்படியாடி எப்பா இந்த பால் அரை லிட்டரு இருபது ரூபாய்தான் ஆனா இந்த பால் மூலயமா வந்த நெய்க்கு பாரு இங்க வந்து நம்ம அண்ணாச்சி கடையில போய் கேட்டா அறு லிட்டர் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்றீ விக்கிற பாத்தியா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறது இந்த நெய் பாட்டில இருக்கக்கூடிய அந்த பால் வந்து கேட்டுச்சான் சரி அப்படின்னு சொன்னோன்னே இந்த நெய்க்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா வாழ்க்கையில நம்ம பாலா இருக்கும்போது நம்மளுடைய விலை வந்து இருபது ரூபாய் அதே இவ்வளோ கஷ்டத்தை தாங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்படி அடுப்புல பாலில் வச்சு சூடு பண்ணி அதை போட்டு மத்தால கடைஞ்சி என்னை போட்டு உருக்கி எடுத்து நான் இப்ப வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது விலை வந்து இரநூத்தி ரூபாய் ஸோ இப்ப நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு பலன் இருக்கு ஆமியர்களே நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வெற்றிகளை வெற்றி என்ற பாதையை தான் நம்ம அடைய போகிறோம் அதனால் அந்த துன்பத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதில் வரக்கூடிய வெற்றியை நன்றி வணக்கம் நற்றினை வழங்கிய எந்த நிகழ்ச்சி உங்களை கவர்ந்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோன்ற பதிவுகளை தொடர்ச்சியாக பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இப்பகுதியை வழங்க ஷேர் செய்யுங்கள்